பயனும் அற்றது அதைவிட சற்று தனியாக உட்கார்ந்து சுய புத்தியோடு சிந்தியுங்கள் வேலையில்லா திண்டாட்டத்தில் இருந்து விடுபட ஒரு நல்ல வழி உங்களுக்கு தெரியும் இங்கே என் கதையை கொஞ்சம் சொல்வதும் பொருந்தும் நான் பனிரெண்டு வயதிலேயே எட்டாம் வகுப்பு படித்து முடித்தேன் மேல் படிப்பை எட்டி பார்க்க வசதி இல்லை பிள்ளை ஊர் சுற்றுகிறானே உருப்படாமல் போய்விடுவானே என்று பெற்றோர் கவலைப்பட்டார்கள்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 என்னை வேலைக்கு சேர்த்துக் கொண்ட ஏ எம் எம் முருகப்ப கட்டடம் இப்படி ஹோட்டல் தொழிலில் முன்னேறியவர்கள் பலர் சமையல் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் ஒரு அசைவ ஹோட்டல் நடத்த தொடங்கி ஐந்து டாக்சிகளும் ஒரு பங்களாரும் வாங்கியிருக்கிறார் சென்னை நகரில் சில கூர்காக்கள் உண்டு இவர்களை யாரும் வேலைக்கு நியமித்தது இல்லை தாங்களாகவே இரவில் சில குறிப்பிட்ட தெருக்களில் தரையை தட்டிக்கொண்டு திரோந்து வருவார்கள் தெருவாசிகளுக்கு தைரியம் கொடுப்பது போல் அடிக்கடி பிசில் அடிப்பார்கள் ஆபத்தில் ஓடி வருவார்கள் மாதம் பிறந்தால் ஒவ்வொரு வீட்டுக்காரரும் இரண்டு ரூபாயிலிருந்து ஐந்து ரூபாய் வரை கொடுப்பார்கள் எப்படியும் ஒரு கூர்காவுக்கு முன்னூறு ரூபாய்க்கு மேல் சேர்ந்து பெரும் பணத்தை செலவழித்து பி எம்ஏ என்று பட்டம் வாங்கி குமாசா வேலைக்கு குட்டிக்கரணம் போடுகின்ற மடத்தனத்தை விட இத்தகைய சுய தொழில்கள் கௌரவமானவை சாப்பாட்டு விடுதி வைப்பது கௌரவ குறைவா புத்தகத்தை தூக்கி விற்பனை செய்வது மரியாதை குறைவா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 இப்படி தொழிலை செய்கிறாள் ஒருத்தி அதை கௌரவிக்க வேண்டும் அல்லவா என்பேன் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் வேலை கிடைக்காதது ஒரு துன்பம் அல்ல வேலை உங்களுக்குள்ளேயே இருக்கிறது முயற்சி செய்வீர்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் மேஜையில் உட்கார்ந்து அழுக்கப்படாமல் எழுதிக்கொண்டிருப்பதுதான் கௌரவம் என்று கருதினால் கடன்காரனாகி கைகட்டி நிற்கும் போது அந்த கௌரவம் முழுவதும் போய்விடும் புராணத்தில் ஒரு கதை உண்டு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 ய தர்மத்தின் முதற்படி சுயகர்மம் அளவுடையதாயினும் அதுவே அளவில்லாதது ராமனுக்கு நாடி இல்லாமல் போன போது கூட குகனிடம் படகு இருந்ததை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்